வணக்கம் நெய்லி நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு தற்போதைய சிரியா பிராந்தியத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் மூன்று லட்சம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான வாஸ்கோடகாமா இந்தியாவின் கோழிக்கோடு நகரை அடைந்தார் இதன் மூலம் இந்தியாவுக்கான கடல் வழி முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி ஆண்டு உலகின் முதலாவது நவீன அட்லஸை ஆப்ரஹாம் ஓட்டலியஸ் என்பவர் வரைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு லேவிஸ் மற்றும் ஜேக்கப் டேவிஸ் ஆகியோர் இணைந்து செப்பு ஆணியுடன் கூடிய ஜீன்ஸ் பேண்டிற்கான காப்புரிமம் பெற்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு திரைப்பட வரலாறு தொடங்கியது தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தனது புரோட்டோடைப் o s என்இடி o பிஇ புரோட்டோடைப் கினட்டோஸ்கோப் எனும் முறையிலான அசையும் படங்களை முதல் முறையாக பொதுமக்களுக்கு காண்பித்தார்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 தனி மனிதராக இடைநில்லா விமானத்தை இயக்கினார் நான் ஸ்டாப் ஃபிளைட் இதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அமெலியா ஏர்ஹார்ட் எனும் பெண்மணி நியூ ஃபவுண்ட்லாந்திலிருந்து அயர்லாந்து வரை இடைநிற்காத விமானத்தை தனி மனிதராக இயக்கி சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜியாங் ஹை ஷெக் என்பவர் சீனாவின் முதலாவது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 கனடாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எதிராக அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எய்ட்ஸ் நோயை உருவாக்கும் ஹெச்ஐவி கிருமிகள் பற்றிய தகவல்கள் முதல் முறையாக வெளியிடப்பட்டன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கு திமோரின் விடுதலையை போர்ச்சுக்கல் அங்கீகரித்தது இதன் மூலம்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 ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அயோத்திதாசர் தமிழறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு எட்வர்ட் பூக்னர் ஜெர்மன் வேதியியல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி காமக்கோடி பீட குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜன் பி மலையாள நடிகர்